ஸ்ரீதட்சிணா மூர்த்தி சுதேஷி கேந்திரம் டைபாயனம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பாஷியம் மேஷி கி நமா ஓ ஆதிர் பஜகோவிந்தம் கிரவுரு நூல் அது பிரசித்தமான ஒரு நூல் ரெண்டு இடத்துல பகவத்கீதையே குறிப்பிட்டு சொல்கிறார் கேயம் கீதா நாம சகசிரம் தியேயம் ஸ்ரீபதி ரூபரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் இது ஒரு பாடல் இன்னொரு இடத்துல சொல்கிறார் பகவத்கீதா கிஞ்சித் அதிதா கங்கா ஜலலவ கணிக்கா பீதா சகிருதப்பி முராரி சமர்ச்சா கிரியத்தே தஸ்ய யமேனன சர்ச்சா இந்த ரெண்டு பாடல்லையும் பகவத்கீதையை ரொம்ப குறிப்பாக சொல்கிறார் தினந்தோறும் பகவத்கீதையை பாராயணம் பண்ணணும் அதோட அர்த்தத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் விஷ்ணு சகசிரநாமத்தையும் பாராயணம் பண்ணணும் அதோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆக விஷ்ணு சகசிரநாமத்தையும் பகவத்கீதையும் தினந்தோறும் படிக்கணும் அது ரொம் பகவத்கீதையை வெறுமனா வெறும் அர்த் வெறும் ஸ்லோகம் படிக்கிறது மாத்தமல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பகவானுடைய ரூபத்தை தினந்தோறும் தியானம் பண்ணணும் தியேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜசிரம் ஸ்ரீபதினா ம லக்ஷ்மி தேவியினுடைய கணவனாகிய மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணணும் கடவுளை தியானம் பண்ணணும் நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் நம்முடைய புத்தியை நல்ல ஜனங்களுடைய கூட்டத்திலேயே வச்சிருந்து எப்போவும் நல்ல விஷயங்களையே சிந்திக்கும்படி பண்ணிக்கொள்ளணும் இது மூணாவது கண்டிஷன் நாலாவது நிபந்தனை என்னென்னு கேட்டால் இருக்கிற செல்வத்தை ஏழை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் வித்தம்னா செல்வம் தீன ஜனாயன்னா ஏழை மக்களுக்காக தேயம்னா கொடுக்கணும்னு அர்த்தம் ஆக பகவத்கீதை படிக்கணும் விஷ்ணு சகஸ்திரநாம படிக்கணும் கடவுளை தியானம் பண்ணணும் சத் இருந்து புத்தியை நல்லா வச்சுக்கணும் கடைசியாக நம்முடத்துல இருக்கக்கூடிய செல்வம் இருக்குமானால் அதை ஏழைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அவங்களுக்கும் தானம் பண்ணணும் ஆஹ் இதில் ரொம்ப முக்கியமாக இது வரிசையாக எத்தனை விஷயம் இருக்குது அதில் வந்து பகவத்கீதை படிக்கணுங்கிறத நன்றாக சொல்லியிருக்கிறார் சங்கராச்சாரியர் அப்புறம் என்ன சொல்கிறார் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக பகவத்கீதை படி ஜலத்தை கங்கா ஜலத்தை தினம் கொஞ்சம் பருகு அதுதான் அங்கேருந்து எடுத்துன்னு வந்து பருகிறோம் கொஞ்சம் பருகு இல்லாட்டி நம்ம ஜலத்தையாவது கங்காதேவின்னு பிரார்த்தனை பண்ணி சாப்பிடணும் அது வந்து அதுக்கு மனசுக்கு நிறைய தூய்மையை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அந்த பாவனையோடு பண்ணுற போது அப்புறம் ஒரு கொஞ்ச நேரமாவது கடவுளுக்கு பூஜை பண்ணு இந்த மூணையும் ஒழுங்காக பண்ணினியானா பகவத்கீதையை தினம் படிச்சுட்டு இருந்தியானா கங்காஜலத்தை கொஞ்சம் சாப்பிட்டே ஆனால் பகவானுக்கு கொஞ்சம் பூஜை பண்ணினியானா நீ சாகிறபோது நிம்மதியாக சாவேங்கிறார் கிரியத்தே தஸ்ய யமேனன்ன சர்ச்சா யமன் வரும்போது அவங்ககிட்ட போய் நீ வந்துட்டேன்னு வந்து வருத்தப்பட மாட்டான் சாகரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக தயாராக இருப்பான் ஆகையினால் வருத்தப்படவே மாட்டான் ஆக இந்த ரெண்டு ஸ்லோகத்துலேயும் பக பஜகோவிந்தத்தில் சங்கராச்சாரியார் பகவத்கீதையை முக்கியமாக குறிப்பிட்றத நம்ம பார்க்குறோம் இன்னொரு இன்னொரு இடத்துல பெரியவங்க சொல்கிறாங்க பகவத்கீதையை நல்லா திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தாலே போகும் மற்ற சாஸ்திரத்தை எல்லாம் நம்ம விரித்து படிக்கிறதுல என்ன எல்லாம் ஒன்றுதானே இது வந்து சாட்சாத் பகவானே அர்ஜுனுக்கு நன்றாக உபதேசம் பண்ணின ஒரு விஷயம் யா ஸ்வயம் பத்மநாபஸ் முக பத்மாத் கீதா சுகீதா கர்த்தவியா பகவத்கீதையை நல்லா படிக்கணும் கிம் அன்யைஹி சாஸ்திர மற்ற சாஸ்திரங்களை எல்லாம் விஸ்தாரமாக படிக்கிறதுனால என்ன அப்படின்னா படி மற்ற மற்றது படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை படித்தாலே உனக்கு எல்லா சாஸ்திரத்தையும் படித்ததுனுடைய பிரயோஜனம் கிடைக்கும்னு அர்த்தம் யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா பத்மநாப பத்மநாபன்னா மகாவிஷ்ணு பத்மநாபனுடைய முகத்திலேருந்து நேரடியாக உபதேசிக்கப்பட்ட விஷயம்ப்பா நமக்கெல்லாம் கடவுளுடைய வாக்கியம்னால் அது ஒரு நாளும் மீறக்கூடாது அது நம்ம சரி அது சிறிய தப்பு நமக்கு விசாரம் கூட பண்ண வேண்டாம் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதில் வந்து நமக்கு தப்பான வழி கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க பெரியவங்க அப்படி ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம அதெல்லாம் பின்பற்றுவது நம்முடைய மரபு ஆக இந்த ஸ்லோகங்கள் இன்னும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது மற்றொரு ஸ்லோகம் எப்படி நாம் உடம்பில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக தினந்தோறும் தண்ணீரில் குளிக்கிறோமோ உடம்புல இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக வேண்டி அடிக்கடி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறோம் அது மாதிரி மனசில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்கு நம்ம பகவத்கீதைங்கிற தண்ணீரில் தினந்தோறும் குளிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறது மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மல நாசனம் ஆக இந்த ஸ்லோகங்களெல்லாம் பகவத்கீதையினுடைய அவசியத்தையும் பெருமையையும் அதனுடைய சக்தியையும் சொல்லுகிறது நாம் இதை மனசில் வாங்கி கொண்டு பகவத்கீதையை அவசியம் படிக்கணும் பகவத்கீதையை நன்றாக படிக்கிறதுக்கு கடவுளுடைய அருளை பிரார்த்திக்கணும் ஏன்னா கீதையை முழுக்க படிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு அனுகிரகம் வேணும் எந்த கிரந்தத்தையுமே ஆரம்பித்தா சமாப்திக்காம மங்களமாச்சரே அதை நிறைவு செய்ய விரும்புகிறவன் வந்து மங்களத்தை சொல்லணும் மங்களமா ஆச்சரியத்துனா மங்கள சுகங்களையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு பகவத்கீதை சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் இந்த பகவத்கீதை நான் இப்போ சுருக்கமாக இப்போ சொல்கிறேன் இன்னும் நிறைய விஸ்தாரமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் யுத்த பூமியில் அர்ஜுனனுக்கு அவன் கஷ்டப்பட்டு இருந்தபோது அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்காக அறிவை கொடுக்கறதுக்காக பண்ணப்பட்ட உபதேசம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் அதை நாம் திரும்ப திரும்ப நினச்சி பார்க்க வேண்டியதாகிறது ஆக யுத்த பூமியில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டது ஏதோ அமைதியாக ஒரு இடத்துல ஒரு மன மரத்துக்கடியில் ஏதோ பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுட்டு அமைதியாக சிந்தன பண்ண இடம் இல்லைது நெருக்கடியான சூழ்நிலையில் சோகமே உருவாக இருந்த அர்ஜுனனுக்கு சோகத்தை நீக்கிறதுக்காக உபதேசம் பண்ணப்பட்டது கீதை இந்த பகவத்கீதையில் கடைசியில் அர்ஜுனன் சொல்கிற வார்த்தையை வச்சுக்கொண்டே நாம் புரிஞ்சுக்கணும் அர்ஜுனன் கடைசியில் பகவான்கிட்ட சொல்கிறான் உன்னுடைய அருளால் ஹே கிருஷ்ணா உன்னுடைய அருளால் என்னுடைய மயக்கம் ஒழிந்தது குழப்பம் நீங்கியதுங்கிற நஷ்டோ மோகஹா எனக்கு வந்து என்னுடைய ஸ்வாவம் எல்லாம் வந்தது ஸ்மிருதிஹி லப்தா நான் யாருங்கிற என் நினைவு எனக்கு வந்துவிட்டது நான் யார் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்து விட்டது எனது மயக்கம் அகன்றது குழப்பங்கள் நீங்கின நான் யார் என்பது எனக்கு தெளிவாக விளங்குகிறது எதனால் என்ன உன்னுடைய அருளால் தொத் பிரசாதான் மயாச்சுயுதா ஹே அச்சுதா ஹே பகவானே தொத் பிரசாதாத் உன்னுடைய அருளால் எனக்கு இந்த குழப்பம் நீங்கி எனக்கு வந்து நான் யாருங்கிறது எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது நான் இப்பொழுது உறுதியாக இருக்கிறேன் ஸ்திதோஸ்மி அதுக்கப்புறம் சொல்கிறேன் கத சந்தேகா எனக்கு என்னெல்லாமோ சந்தேகம் இருந்தது நீ உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஆயிரத்தெட்டு கேள்விகள் என் உள்ளத்தில் குழம்பி குழப்பம் பண்ணி கொண்டிருது அதனால் கத சந்தேகா சந்தேகமே கிடையவே கிடையாது ஸ்திதா அஸ்மி நவ் ஐ ஆம் வெரி very steady நான் வந்து இப்பொழுது ரொம்ப ரொம்ப ஸ்திரமாக இருக்கிறேன் தவ வச்சனம் கரிஷ்யே நீ கட்டளை இட்டபடி நான் செயல் புரிவேன் அப்படிங்கிற நான் கடைசியில் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி வில்ல தூங்கி எறிஞ்ச அர்ஜுனன் கடைசியில் இப்படி சொல்கிறான்னு சொன்னால் அவனுக்கு பொறுமையாக எவ்வளவு நேரம் ஆழமாக பகவான் உபதேசம் பண்ணியிருக்கணும் அவனுக்கு அந்த ஞானம் எவ்வளோ அழகாக வேலை செஞ்சிருக்கணும் அவனுக்கு எவ்வளவு தெளிவு ஏற்பட்டிருக்கணும் ஆகையினால் இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனத்தை நம்ம இப்போவே நினைக்கிறது நல்லது அர்ஜுனனுக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சதோ அது நமக்கும் கிடைக்கும் அர்ஜுனனுக்கு எப்படி குழப்பம் போச்சோ நமக்கும் குழப்பம் போயிடும் நமக்கும் உண்மையிலே நாம் யாருன்னு தெரியும் நம்ம எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேஷம் போடுறோங்கிறதும் தெரியும் அது சாஸ்திர பாஷையில் சொல்கிறேன் விவகாரத்தில் வந்து நம்மளை வேற்றுமையாக வச்சுக்கிறோம் வேஷம் அது நீங்கள் வேறு நான் வேறுங்கிறது வேஷந்தான் நீங்களும் நானும் ஒன்றுங்கிறது உண்மை எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்றுங்கிறது தான் உண்மை நம்ம வேற வேறங்கிறதெல்லாம் வேஷம் அதனால் அர்ஜுனன் கடைசியில் அழகாக சொல்கிறான் அது நமக்கும் கிடைக்கும் நாமளும் இந்த சாஸ்திரத்தை படித்து முடித்த உடனே சொல்லுவோம் குழப்பங்கள் அகன்றன எங்களுக்கு நாங்கள் யார் என்கின்ற உண்மை வடிவம் தெரிந்து விட்டது நூற்றுக்கணக்கான ஐயங்கள் இருந்தன அத்தனையும் அகன்று போயிற்று நாங்கள் இப்பொழுது வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறோம் எதையும் செய்ய வல்ல ஆற்றல் படைத்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நிச்சயமாக உண்மையாக நம்ம சொல்லிக்க முடியும் அது வேஷமில்லை அது உண்மையாக சொல்லிக்க முடியும் நம்ம வந்து திருடமாக நம்மளால் சொல்ல முடியும் சொல்லப்போனால் கான்ஃபிடண்ட்டாக உறுதிப்பட நிச்சயமாக சொல்ல முடியும் சும்மா வளவழ குளவழால்லாம் இருக்காது கிளாரிட்டின்னா அப்படி ஒரு தெளிவு அவ்வளோ தெளிவாக நமக்கு இருக்கும்போது சந்தேகமே கிடையாது அதில் இது யாருக்கு வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஐயா உங்களுக்கு குழப்பமெல்லாம் தீரணுமா நீங்கள் யாருன்னு தெளிவாக புரியணுமா உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் போகணுமா நீங்கள் உறுதியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் யாராவது மாட்டேன்னா சொல்லுவாங்க மாட்டேன்னு சொன்னால் மடையினாதான் இருக்கணும் ஆகையினால் யாராக இருந்தாலும் சரி இதை வேண்டான்னு சொல்ல மாட்டார் இத்தகைய ஒரு அற்புதமான பிரயோஜனத்தை தரக்கூடியது இந்த கீதா சாஸ்திரம் அதனால இந்த கீதா சாஸ்திரத்தை நாம் ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் படிக்கணும் கடைசியில் கிருஷ்ணர் சொல்கிறார் நான் அதெல்லாம் இப்போவே சொல்ல விரும்புகிறேன் இது வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா நான் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த கல்வியை இந்த வித்தியை நீ தவம் பண்ணாதவனுக்கு சொல்லி கொடுக்காதேங்கிறார் தபஸ் பண்ணாதவனுக்கு சொல்லிக் கொடுக்காதே பக்தி இல்லாதவனுக்கு சொல்லிக் கொடுக்காது கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கு கட்டாயமாக கட்டாயப்படுத்தி சொல்லிக் கொடுக்காது கட்டாயப்படுத்தி சொல்லிக் கொடுக்காது நீ வந்து கடை இந்த சாஸ்திரத்துல எல்லாம் பெரியவங்க வார்த்தையிலெல்லாம் குறை சொல்கிறான் பாரு அவனுக்கு சொல்லிக் கொடுக்காதுங்கிறார் இதூஷவே வாட்சியம் இதுதான் அந்த ஸ்லோகம் அத்தபஸ்காயன வாச்சியம் நான் அபக்தாயன வாச்சியம் வாச்சியம்னா சொல்கிறது நான் வாச்சியம்னா சொல்லி கொடுக்காதுன்னு அர்த்தம் அத்தபஸ்காயன வாச்சியம் தபம் செய்யாதவனுக்கு சொல்லாத ஏன்னா அவனுக்கு மதிக்க மாட்டான் இது மதிக்கு மதிக்காததுக்கு சொல்லினா அப்புறம் எப்படி ஆகும் எவ்வளோ விலை ரத்தனத்தை போய் உயர்ந்ததை போய் அற்புதமான இந்த விஷயத்தை சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடாது இல்லையா அதுக்காக பிறருக்கு சொல்லக்கூடாதுங்கிற நோக்கம் இல்லை பக்குவம் இல்லாதவனுக்கு தகுதி இல்லாதவனுக்கு சொன்னால் என்னாகும்னா விழலு கிடைத்த நீராகும் அதனால் பிரயோஜனம் இல்லை பெரியவங்க இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க நீ வந்து சொல்கிற போது விசாரித்து சொல்லணும் நல்லா விசாரம் பண்ணாமல் சும்மா சொல்லிடக்கூடாது எங்கே சொன்னால் பலன் கிடைக்குமோ அங்கே தான் நம்ம எங்கேயாவது சொல்லி அது பிரயோஜனம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோ சொல்கிற இடத்துல சொன்னாலே பிரயோஜனம் கிடைக்குமான்னு சந்தேகமாக இருக்குது சில சமயம் அப்படி இருக்கிற பொழுது சொல்லக்கூடாத இடத்துல சொன்னால் பிரயோஜனம் கண்டிப்பாக இருக்காது அவிச்சாரியன வக்தவியம் வக்தவியம் கிஞ்ச தத்தைவ வக்தவ்யம் எத்தோக்தம் சஃலம் பவேத் அவிச்சாரியன வக்தவியம் விசாரம் சொல்லக்கூடாது வக்தவ்யம் சுவிசாரித்தம் சொல்கிறத வந்து நல்லா விசாரம் பண்ணி சொல்லணும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் இதை நான் இதுக்கு எடுத்துக்கிறேன் தகுதியானவனான்னு பார்த்து சொல்லி கொடுக்கணும் கிஞ்ச தத்தைவ வக்தவியம் எத்ரோக்தம் சஃபலம் பவேத் எங்கே சொன்னால் அது பிரயோஜனம் ஆகுமோ எந்த இடத்துல விதையை போட்டால் அங்கே முளைக்குமோ அங்கே தானே போடணும் பாறையில் கொண்டு போய் போட்டால் விதையை எப்படி முளைக்கும் அது மாதிரி நல்ல க்ஷேத்திரமாக பார்த்து பண்பட்ட பூமியாக பார்த்து இந்த பூமியில் இது வருமானு தெரிஞ்சு அதில் தான் அதை போடணும் அது மாதிரி தான் இந்த சாஸ்திரங்களை வித்தியை கொடுக்கிற போதும் அது சிஷியன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ படிப்பதற்கு தகுதி உள்ளவன் அர்த்தம் சிக்ஷா யோகியா சிஷ்யா அதில் சிக்ஷா யோகியான அர்த்தம் கல்வி கற்பதற்கு தகுதியானவனுக்கு தான் சிஷ்யன்னு பேர் மனு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் மனு கேட்காதவனுக்கு சொல்லாதே அந்யாயமா தெரிஞ்சிருந்தாலும் நீ தெரியலேன்னு சொல்லிவிடு அவங்ககிட்ட எல்லாம் தப்பு இல்லைன்னு இருக்கு நாப் கஷ்ட சித் புருஜாத் யா கேட்காதவனுக்கு சொல்லாது போய் கட்டாயமாக படுத்தி இங்கேவா இங்கேவா உட்காரு அப்படின்னு சொல்லாது ஏன்னா பிடிக்காத இல்லைனா பிடிக்காத ஆள்கிட்ட போய் கூப்பிட்டு இப்படி சொல்ல முடியும் கம்யூனிகேட் பண்ண முடியாது அவர் அப்படியே தலை இப்படி குனிஞ்சுன்னு உட்கார்ந்துருப்பார் அப்புறம் நம்ம கூப்பிட்டு தயவு செஞ்சு வெளியில் போயிவிடுங்க தூங்கினா கூட பரவாயில்லை இந்த வந்து என்னன்னு கேட்டால் சில பேசம் என்ன பிடிக்காம நீங்கள் பிடிச்சி இழுத்து வச்சு யாரையா உட்காத்தி வச்சு கேளுன்னா அவருக்கு வேறு ஏதோ மூடில் இருக்காருன்னு வச்சுங்களேன் அப்படியே அவருக்கு என்னென்னா அப்படியே நெருப்பில் உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும் அது நமக்கானா வந்து மீன் தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி இருக்கும் சத்சங்கம் அப்படி நான் நினைக்கிறேன் வந்து அவங்களுக்கு அது இன்னும் நெருப்பில் போட்ட மாதிரி ஆளை வச்ச மாதிரி எப்படா இதில் இருந்து இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு அதனால் மனு சொல்கிறார் அப்ருஷ்டகா கஷ்டச்சித்து ந ப்ரூயாத் சில பேர் வந்து என்னமோ உங்களுக்கு தெரியுமாம் பகவத்கீதை சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு தெரியாதப்பா தெரியாது அப்படி சொன்னால் பொய் இல்லையான் பொய் இல்லையா ஏன்னா முறை இல்லாமல் கேட்குறாங்க வந்து நமஸ்காரம் பண்ணி கீதையிலே பகவான் சொல்கிறிருக்கார் இது எனக்கு நமஸ்காரம் இல்லை அந்த வித்தைக்கு நமஸ்காரம் பண்ணணும் கல்விக்கு நமஸ்காரம் ஒழுக்கத்துக்கு நமஸ்காரம் இந்த உடம்புக்கா மாம்ச பிண்டத்துக்காக நமஸ்காரம் கிடையாது அப்போ வந்து கீதையில் பகவான் சொல்கிறார் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை அறிந்து கொள்னார் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷனை சேவையா ஆகையினால கவர் மனு சொல்கிறார் அந்யாயமாக கேட்குறவனுக்கு சொல்லாது அந்நியாயம்னா என்ன அந்த முறைப்படி போகணும் கை கூப்பிக்கொண்டு வணங்கி பக்தியோட பணிவா குருநாதா எங்களுக்கு எல்லாம் துன்பமாக இருக்குது எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி பக்தி பூர்வமாக அதனால் அந்யாயின பிச்சதா ஜானன்ன பிகி மேதாவின்னர் அடுத்தவரில் நீ தெரிஞ்சிருந்தாலும் மேதாவியாக இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் ஜடவல் லோக மா லோக ஆச்சரே இந்த ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி அப்பாவி மாதிரி அப்படி பேசாமல் இருந்துடும் சொல்லி கொடுக்குறாரு அந்த மாதிரி இருந்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறார் மனு ஆனால் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் பகவத்கீதையை வந்து நாம் எப்படி படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காகவும் இதை சொல்கிறேன் உங்களுக்கு ஆஹா பகவத்கீதை மிக பெருமை உடையது படிக்க படிக்க படிக்க புது புது புது அர்த்தங்கள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கு நாங்களும் திரும்ப திரும்ப படிக்கிறோம் பகவத்கீதையை திரும்ப திரும்ப சொல்கிறோம் எங்களுக்கு சலிக்கவே இல்லை சலிப்பு தட்டலை இன்னும் சொல்லணும்னு ஆசை தான் தவிர ஒரு இது போகிறோம் இனிமேல் நிறைய தரம் சொல்லியாச்சு போகணும்யா அப்படின்னு சொல்லி வைக்க தோணலை பாருங்கண்ணே நானே கிட்டத்தட்ட பத்து தரம் சொல்லியிருப்பேன் இது பத்து தரக்கு மேலே இருக்கும் அதில் இப்போ புது புதுசாக பழமொழி ஆரம்பிக்கணும் தான் ஆசையாக இருக்குது அது மாத்தமில்ல எத்தனை தடவை கேட்டாலும் இது என்ன நியூஸ் பேப்பராக என்ன இன்றைக்கி காலமரம் படிச்சுட்டு நாளைக்கு திக்கி போடுது அதனால் இது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பகவத்கீதை இந்த பகவத்கீதைக்கு சங்கராச்சாரியார் ஒரு முகவரை கொடுக்குறார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பகவத்கீதை மகாபாரத்துக்கு நடுவில் இருக்குது மகாபாரதத்தில் பீஷ்ப பருவத்தில் இருக்குது இந்த இது சங்கராச்சாரியார் இதுக்கு விசேஷமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் சங்கராச்சாரியார் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் ராமானுஜாச்சாரியார் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் மத்வாச்சாரியார் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் எல்லாரும் அவங்க அவங்க மத சித்தாந்தப்படி இதுக்கு வியாக்கியானம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம்ம நாங்கள்லாம் வந்து ஆதிசங்கரருடைய உரையவே பின்பற்றுகிற காரணத்தினால் அந்த உரையை தான் சொல்லுவோம் சங்கராச்சாரியாருடைய வியாக்கியானம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார் கடவுள் இந்த உலகத்தை படைச்சார் அப்படி ஆரம்பிக்கிறார் அவரோட உரையே அப்படி தான் இருக்குது நான் உங்களுக்கு எல்லாம் சம்ஸ்கிருதம் படிக்காமல் தமிழ்லேயே சொல்கிறேன் அவர் எப்படி சொல்லியிருக்கார் சங்கராச்சாரியார்னு சொல்கிறேன் இந்த பகவத்கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் அர்ஜுனா இதை நான் முதல்ல சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னால் மனு இக்ஷுவாகுவுக்கு சொன்னால் இப்படி பரம்பரை பரம்பரையாக இந்த அதை சொல்கிறபோது என்ன சொல்கிறார் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் நிறைய பேருக்கு அதே சந்தேகம் கடவுள் உலகத்தை படைத்தாருங்கிறீங்களே எப்படின்னா எங்கள் அப்பா என்ன படைத்தார் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்ன என்னை படைத்தார்கள் அப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் சரி நியாயம் தானே உண்மைதான் படைத்திருக்கிறார்கள் அது எப்படி இது வந்து தெரிகிறது எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க எனக்கு தெரியுது ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா இருந்திருக்காங்க அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கு அம்மா அப்பா இருந்திருக்காங்க இல்லையா எனக்கு தாத்தாவோட தாத்தா இருந்தார்ங்கிறது எனக்கு நம்பிக்கையாக அறிவா நான் இருக்கிறதான் காரணம் நான் இருக்கிறதான் காரணம் எங்கள் தாத்தாவோட தாத்தா இருந்தார் அப்படிங்கிறதுக்கு நான் அவரை கண்ணால் பார்த்ததில்லை தாத்தாவோட தாத்தா தாத்தாவே பார்த்ததில்ல தாத்தாவோட தாத்தாவை சில நிறைய பேருக்கு அப்பாவே தெரியாது அப்பா சில வயசுல இறந்து போயிடுறாங்க ஆஹ் என்னால தாத்தாவோட தாத்தா இருந்தாருங்கிறது நம்பிக்கையா அறிவா அறிவு நம்பிக்கைன்னு எப்படி சொல்லுவீங்க அறிவு பார்த்தீங்களா பார்க்கல அறியறிங்களா அறியறீங்க புரியறது இல்ல தாத்தாவோட தாத்தா இருக்காருந்தாருங்கிறதுக்கு ஒரே காரணம் நான் இருக்கேன் அவ்வளோதான் நான் இருந்ததுனால இருக்கிறதுனால தாத்தா இருந்தார் இருந்தார் அது அறிவு தாத்தா இருந்தார்ங்கிறது நம்பிக்கை கிடையாது நல்ல அறிவு பார்க்கல ஆனால் அறிவு நம்பிக்கை கிடையாது அதே மாதிரி இப்போ பாருங்கள் கடவுள் இருக்கிறாருங்கிறது நம்பிக்கை இல்லை அறிவு சாமி தாத்தாவோட தாத்தாவையும் கடவுளையும் எப்படி ஒன்றாக்க முடியும் அப்படின்னா உலகம் இருக்கிறதுனால கடவுள் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் ஆகினால ஒரு வகையில் பார்த்தா கடவுள் இருக்கிறாருங்கிறது கூட நம்பிக்கை கிடையாது அறிவு தான் தாத்தாவோட தாத்தா இருந்தாருங்கிறதுக்கு என்ன காரணம் அறிவுங்கிறோம் அப்போது இப்போ உதாரணத்துக்கு இந்த புத்தகம் இருக்குது நீங்கள் வாட்சை எடுத்து போங்க ஏதோ ஒன்று எடுத்து வாட்ச் இருக்குது இந்த வாட்சை ஒருவர் உருவாக்கினார்னு சொல்றதை காட்டிலும் ஒரு இது வாட்சை ஒருவர் படைத்தார் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இந்த வாட்ச் இருப்பதால் இதை பண்ணியவர் ஒருவர் நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும் என்பது நம்பிக்கை அல்ல அறிவு அறிவு அறிவு புரிஞ்சா புரியட்டும் நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது அப்ப நம்பிக்கைன்னு சொன்னால் அறிவில்லைன்னு அர்த்தம் அறிவுன்னு சொன்னால் அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் நம்பிக்கைன்னு சொன்னால் அறிவு இல்லைன்னு அர்த்தம் அறிவுன்னு சொன்னால் அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சுங்க அது மாதிரி இந்த உலகம் இருக்கிறதுனாலேயே இந்த வாட்சு இருக்கிறதுனாலயே வாட்சை படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது நான் பார்க்கல இந்த ஆளை யாரோ வாங்கி எப்போ கொடுத்தது ஆகையினால் நான் அதை பார்க்கட்டோன்னு அவர் ஒருத்தர் இருக்காருங்கிறது அறிவு நான் அறிவுதான் அறிவுதான் நம்ம அழகாக சொல்லிக் கொடுக்கும் அதனால காரியத்தை வச்சு காரணத்தை ஊகம் பண்ண வேண்டாமோனா காரியம் வந்து காரணம் இல்லாமல் எப்படி வரும் கதம் அசதா சத் ஜாய எப்படி அசத்திலிருந்து சத்து வரும் ஆகையினாலும் நம்ம சாஸ்திரங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது ஈஸ்வரா அஸ்தி அஸ்தி பிரம்ம அஸ்தித்தேவோபலப்தவியா தாத்தாவோட தாத்தா இருக்காருங்கிறது புரியுது சாமி கடவுள் இருக்காருங்கிறது புரியலையே நான் புரிஞ்ச ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நம்மளுடைய இயலாமையே புரிய வைக்கும் நம்மளுடைய இயலாமை நம்முடைய லிமிட்டேஷன்ஸ் வரையறைகள் இதே கடவுள் இருக்காருங்கிறத நிச்சயமாக நிரூபிக்கும் ஒன்று கடவுள் இருக்கார் சொல்ல போனால் கடவுள் இருக்காருன்னு பிரச்சாரமே பண்ண வேண்டாமா பெரியவங்களாம் அப்படியே சொல்கிறாங்க கடவுள் இல்லைங்கிறதுக்கு தான்ப்பா பிரச்சாரம் பண்ணணும் கடவுள் இருக்காருங்கிறதுக்கு பிரச்சாரமே தேவையில்லை அவனுக்கு ரத்தம் சுண்டினா தானே தெரிஞ்சு போய்டும் கடவுள் இருக்காருங்கிறது இதுக்கு போய் பெரிய பிரச்சாரம் வேண்டி கிடக்கு இப்போ வந்து கடவுள் இருக்கிறார் அப்படின்னு எங்கள் கடவுள் தான் இருக்கிறார்னு சொல்கிறதுக்குன்னா பிரச்சாரம் வேண்டியிருக்கும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சாரம் வேண்டி இருக்குது பிரச்சாரம் தேவைப்படுறது ஒரு ஆளுக்கு கடவுள் இல்லைங்கிறவனுக்கு பிரச்சாரம் தேவைப்படுது இன்னொருத்தன் தான் என்னென்னா எங்கள் சாமி தான் உண்மையில் இருக்கிறார் உங்கள் சாமியெல்லாம் கிடையாதுங்கிறவனுக்கு பிரச்சாரம் தேவைப்படுது ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது நன்றாக தெரிஞ்சவனுக்கு பிரச்சாரம் தேவையே கிடையாது அது நிறைய புண்ணியம் பண்ணால் தான் அத்வைத வரும் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லியாச்சு ஈஸ்வரா அனுக்ரா தேவ பும்சாம் அத்வைத்த வாசனா ஈஸ்வனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த அத்வைத்த ஜானமே வரும் சரி நம்ம டாபிக்கு வரும் எதுக்கு சொல்கிறேன் சங்கராச்சாரியார் வந்து கடவுள் உலகத்தை படைத்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ச பகவான் சிருஷ்டுவேதம் ஜகத்து அந்த பகவான் பகவான் வந்து இந்த உலகத்தை படைத்தார் படைத்த உடனே ரெண்டு காரியம் பண்ணாராம் முதல்ல ரெண்டு குரூப் ஆஃப் பிரித்தாராம் ஆட்களை மரீச்சு முதலான ரிஷிகளை எல்லாம் படைச்சு மரீச்சு முதலான ரிஷிகளை எல்லாம் படைத்து என்ன பண்ணாரா அவங்களுக்கெல்லாம் பிரவிறத்தி தர்மத்தை கற்றுக் கொடுத்தாராம் வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரவருத்தி தர்மம் பிரவிறத்தி தர்மம்னா இல்லறான் அவங்கள வந்து பிரம்மச்சாரியாக சாஸ்திரம் படித்து திருமணம் செஞ்சு வாழ்கிற வாழ்க்கை முறையை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாராம் யாருக்கு மரீச்சி முதலான ரிஷிகளுக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுத்தாராம் பகவான் சொல்லி கொடுத்தாராம் இப்படி இருக்குது சங்கராச்சாரியாக்கியம் இப்படிதான் ஆரம்பிக்கிறது அப்புறம் பகவான் என்ன பண்ணி பாருங்களை சொல்லி இருக்கிற நிவர்த்தி தர்மத்தை அவங்களுக்கு கிரகிக்கும்படி பண்ணினாரா வேதோக்தம் நிவர்த்தி தர்மம் கிராகமாச நிவர்த்தி தர்மம்னா என்ன வேதாந்தா இது சாஸ்திர பிரம்மச்சரிய ஆசிரமத்துலேருந்து சாஸ்திரத்தை படித்து நேராக சாமியாராக போய்டுறது கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆனால் சனக்காதி மகரிஷிகளை எல்லாம் படைத்து இவங்களெல்லாம் என்ன பண்ணாருனா நிவர்த்தி தர்மத்துக்கு போகும்படி பண்ணிவிட்டார் இப்படி இந்த உலகத்தில் வேத இந்த ரெண்டு வாழ்க்கை முறை இல்லறம் துறவரம்னு ரெண்டு வாழ்க்கை முறை இருக்கப்பா இது லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம் இல்லற வாழ்க்கை துறவர வாழ்க்கை ஞான் வச்சுங்க ரெண்டு வாழ்க்கையும் உயர்ந்ததுதான் இதில் எது தாழ்ந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னா சொல்லக்கூடாது பொதுவாக வந்து துறவிகளை உயர்ந்ததாக சொல்கிறாங்க ஆனால் வந்து தாய்மான்வர் சொல்லியிருக்கிறார் பகவானுடைய பகவானிடத்தில் நம்பிக்கை வச்சு தர்மத்தை கடைப்பிடிச்சு வாழ்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அது இல்லறத்தில் இருந்தாலும் சரி துறவறத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே உயர்ந்தவங்கன்னு சொல்லிவிட்டார் சாட்டையில் பம்பர ஜாலம் போல் ஆட்டுவான் இறை அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்று அற அருள் செயலில் நெற்றியேல் வீட்டரம் துறவரம் இரண்டும் என்மையே இப்படி ஒரு பாட்டு இருக்கு தாய் மாணவர் இருந்து துறவரத்துக்கு வந்தவர் பெரும்பாலானவர்கள் இல்லறத்தில் இருந்து தான் துறவரத்துக்கு போகிறார்கள் வள்ளுவரும் இல்லறத்துலருந்து துறவரத்துக்கு போகிற கருத்தைத்தான் சொல்கிறார் அதனால் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே இல்லறத்துக்கு இல்லறத்தை பற்றியும் துறவரத்தை பற்றியும் ரொம்ப முக்கியமாக பேசுகிறது நம்ம இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா இன்னொரு அடிப்படையும் தெரியணும் நம்ம சாஸ்திரத்தில் வர்ண தர்மம்னு ஒன்று சொல்கிறோம் ஆசிரம தர்மம்னு ஒன்று சொல்கிறோம் வர்ண தர்மத்தை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம் ஆசிரம தர்மத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஆசிரம தர்மத்தில் வந்து முதல் ஆசிரமம் வந்து பிரம்மச்சரியா ஆசிரமம் பிரம்மச்சரியா ஆசிரமம்னா மாணவ பருவம் அந்த மாணவ பருவத்தில் தர்மசாஸ்திரம் இதை என்ன சாஸ்திரமெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சிடணும் அப்போ தான் வாழ முடியும் சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை ரொம்ப சௌகரியம் அதனால வள்ளுவர் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை நார் இன்னொரு குரலில் சொன்னார் அரு அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தாமே தமக் இதுக்கு ரெண்டாத்தான் இருக்கு சில குரல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தாமே தமக் அருமறைன்னு சொன்னால் அரியதாகிய சாஸ்திரங்கள் வேதங்கள் சோறும்னா சார்ந்திருக்கக்கூடிய அறிவு இலான் அறிவு இல்லாதவன் பெரு தமக்குத்தாமே பெரும் இறை செய்யும் தனக்குத்தானே பெரிய கஷ்டத்தை வரவழைச்சிக்குவோம் அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்லியிருக்கு இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க அதாவது அரசாங்கத்தில் இருக்கிறவன் ராஜ ரகசியத்தை காப்பாற்றாமல் இருந்தான்னா அது அவனுக்கு கெடுதல் கா காப்பாற்றாம வெளியில் சொல்லிட்டான்னா அவனுக்கு அது கெடுதல்னு சொல்லுவாங்க அருமறை அருமறைன்னா ரகசியம் ராஜரகசியம் சோரும் அறிவிலான் அதை வச்சு பாதுகாக்க தெரியாத வெளியில் சொல்லாமல் ஓப்பனாக இருக்கக்கூடாது வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது ரகசியமாக வச்சு காப்பாற்ற தெரியாதவன் அவனுக்கு பெரிய கஷ்டத்தை வரவழைச்சுக்குவான்னு அர்த்தம் இப்படி ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க ஆனால் இந்த அர்த்தத்தை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க எது நான் சொல்கிற அர்த்தத்தை சாஸ்திரத்தை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை அப்போ எதுக்கு சொல்கிறேன் பிரம்மச்சரிய ஆசிரமங்கிறது அந்த காலத்தில் இருந்தது இப்போல்லாம் நம்மளாம் வந்து பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறது இல்லையே அதனால்தான் இப்படி அந்த ரகத்தில் வந்து அப்போ அறவுரையாக படிச்சு நிற்க புரியவே மாட்டேங்கிறது எடுத்து சொன்னாலும் கஷ்டமாக தானே இருக்குது எல்லாம் முழுக்கவா புரிஞ்சு விடுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கஷ்டம் சந்தேகமாக இருக்குது நிறைய அதனால தான் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லின்றிருக்கேன் அப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்போ பிரம்மச்சரிய இந்த நம்ம ஆசிரமம் இந்த ஆசிரமம் தொடங்குற போது என்னுடைய குருநாதரில் ஒருத்தரான சுவாமி பரமார்த்தானந்தர் வந்து இந்த ஆசிரமம் ஏன் தொடங்கப்படுகிறதுங்கிறதுக்கு காரணம் சொன்னார் அது ரொம்ப பசுமையாக என் மனசில் இந்த ஆசிரமம் எதுக்காக இந்த ஆசிரமம் தொடங்குகிறோன்னு சொன்னார் இந்த இடத்துல அது வந்து நமக்கே அது குறிப்பாக உணர்த்தியதாகவும் இருந்தது அவர் என்ன சொன்னார்னால் ஒரு காலத்தில் பிராமணர்கள்லாம் இருந்தாங்க இருந்தாங்கன்னார் பிராமணர்கள்லாம் இருந்தாங்க இவங்கள்லாம் வந்து சமுதாயத்துக்கு சாஸ்திரத்தை எடுத்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க இது அவங்களோட வேலை பிராமணர்களுக்கு அப்புறம் பிரம்மச்சரிய ஆசிரமம்னு ஒன்று இருந்தது பிரம்மச்சரிய ஆசிரமம்னு ஒன்று இருந்தது மாணவர்கள் வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருந்தது அந்த வாழ்க்கை முறையில் வந்து இந்த பிராமணர்கள் சாஸ்திரத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆக பிரம்மச்சாரிகள் இருந்தாங்க பிராமணர்களும் இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டுமே இல்லைன்னு பிராமணர்களும் பாடம் சொல்லி கொடுக்குற பிராமணர்களும் கிடையாது பிரம்மச்சாரிகளும் கிடையாது பள்ளிக்கூடத்தில் எண்ணத்தை இல்லாமல் படிக்கிறாங்க எதை படிக்கணுமோ அதை படிக்காமல் படிக்க நிறைய படிக்கிறாங்க அங்கே உள்ளேயும் படிக்க நிறைய படிக்கிறாங்க வெளியிலையும் படிக்க நிறைய படிக்கிறாங்க அதுதான் விசேஷம் உள்ள வெளிலையும் பந்து படிக்கிறதும் அந்த காலேஜுக்கு போகிற பையங்கள்லாம் எப்படி இருக்காங்க ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடவாக இருக்காங்க இந்த பிரம்மச்சாரிகள் மாதிரியாக இருக்காங்க மாதிரி வேஸ்டெல்லாம் போட்டுகிட்டு இது பண்ணி காலம்புற ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி இப்படியாக இருக்காங்க காலேஜ் பையங்கள்லாம் அப்படியே போகிறான் ஒரு கையில் இப்படி சிகரெட் வேறு வச்சுட்டு இருக்கேன் என்னெல்லாம் இருக்கும் பகவானுக்கு தான் வெளிச்சம் இப்படி படித்தா இப்படி உருப்படும் எப்படி உருப்படும் அப்போ பிரம்மச்சரிய ஆசிரமமும் கிடையாது பிராமணர்களும் எல்லாம் என்னவோ அவ மீன் மீன் கடை வச்சிருக்கா கருவாட்டு கிடையாது நிஜமாக இதெல்லாம் நிறைய நடக்குது அதான் என்னத்தையோ பண்ணிகிட்டுருக்கான் பிராமணனும் பிரம்மச்சரி ஆசிரமமும் கிடையாது பிராமணனும் கிடையாது அப்போது இது வந்து சமுதாயத்துக்கு அரிய செல்வங்களெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ நாட்டில் அப்படி இருக்குது ஆக இதை எப்படியாவது கா இது ஒரு ப்ராப்ளம் இல்லையா இது ஒரு பிரச்சனை தானே இது நாட்டில் வந்து நம்ம சனாதனமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் மக்கள் இழந்துடுறாங்களே நிம்மதிக்கான சாஸ்திர கையிலேயே வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கலையிற மாதிரி ஏன்னா இங்கேயே ஹிந்து மதம் வந்து வெண்ணை மாதிரி இருக்குது இதை கொஞ்சம் வீச்சா காய்ச்சினா நல்லா நெய்யெல்லாம் கிடைக்கும் அதை விட்டு விட்டு வேறு மதத்துக்கு ஓடுறாங்க விடமாட்டேன்னு அது ஏன்னா இப்போ அது சீரியஸ் சப்ஜெக்ட் ஆ இதை வச்சுன்னு இருக்காங்க அப்போ இந்த ரெண்டும் போயிடுச்சு பிராமணர்களும் அவங்க வேலையை பண்ணுறதில்லை அவங்க இன்னும் உத்தியோகத்துக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்றாங்க ஐஏஎஸ்ங்கிறாங்க கலெக்டருங்கிறாங்க வியாபாரம் பண்ண போயிடுறாங்க அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க கம்ப்யூட்டருங்கிறான் ஒரு பிராமணனும் சாஸ்திரம் படிக்கிறதில்ல பிரம்மச்சரிய ஆசிரமமும் அவுட்டு எல்லாம் காலேஜ் பையங்களெலாம் இதை படிக்கிறதும் கிடையாது இந்த பள்ளிக்கூடத்து பையங்களுக்கும் இது கிடையாது அப்போது காலங்காலமாக இருந்துட்டு வந்துட்டு ஒரு உயர்ந்த கல்வியை சமுதாயம் இழக்கிறத பார்த்து பெரியவங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தமாக இருக்கு அதுக்காக வேண்டிதான் இந்த ஆசிரமம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் இந்த ஆசிரமம் தொடங்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த பிராமணர்கள் எந்த சாஸ்திரத்தை சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்தாங்களோ எந்த பிரம்மச்சாரிகளுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதையே திரும்பவும் சொல்லி கொடுத்து அதை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறது இந்த ஆசிரமத்தினுடைய நோக்கம்ங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார் எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால் சங்கராச்சாரியார் வந்து பகவான் வந்து இந்த உலகத்தை படைச்சு மரீச்சி முதலான ரிஷிகளுக்கெல்லாம் இல்லறத்தை சொல்லி கொடுத்தார் சனகாதி மகரிஷிகளுக்கெல்லாம் துறவர வாழ்க்கையை பற்றி சொன்னார் ஆனால் சங்கராச்சாரியர் ஒரு வார்த்தை அதில் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரவருத்தி மார்க்கத்தை அவருக்கு சொன்னார் வேதத்தில் சொல்லப்பட்ட நிவிற்த்தி மார்க்கத்தை சொன்னார் ஆக இந்த உலகம் இந்த உலகம் இல்லறம் துறவரம் என்கின்ற வாழ்க்கை முறைகளால் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஜகதகா ஸ்திதி காரணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த இரண்டு தர்மங்களும் தான் உலக வாழ்க்கை சீராக இயங்கிக் காரணமாகும் எல்லாருக்குமே ஒரு பிறக்கிற போது என்னன்னா அப்பா அம்மா வந்து தர்மமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பையன் தர்மமாக இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படி வாழணும் இப்போ அப்படி இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனையோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு அதை தவிர வேறு நினைக்க தெரியாது நம்ம கண்டதெல்லாம் என்னெல்லாமோ நினச்சோ அது பெருசு நெனைஞ்சுன்னு இருக்கும் தர்மத்துக்கு மீறி உலகத்தில் ஒன்றும் சிறந்ததே கிடையாது தர்மத்துக்கும் பிரம்மத்துக்கும் மீறி ஒன்றும் கிடையாது ஆக என்னால் இதை சொல்லிக் கொடுத்தாங்களாம் ஆனால் என்னாச்சான் சங்கராச்சாரியர் சொல்கிற சொல்கிறார் அழகாக இப்படி இருந்தது ஜனங்கள்லாம் அமைதியாக இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த தர்மம் ரொம்ப நாள் அனுஷ்டிக்கப்பட்டது ஆனால் காலம் போக போக என்ன ஆச்சுன்னா நிறைய பேருக்கு ஆசை அதிகமாகிடுச்சு ஏன்னா இந்த உலகத்தில் என்ன வேணாலும் பொருளை உண்டு பண்ணலாம் இந்த பொருளை வந்து இப்போ என்னெல்லாமோ பொருள் வந்திருக்கு கம்ப்யூட்டர் வந்து நேற்றுக்கு ஒன்றுங்கிறான் இன்றைக்கி ஒன்றுங்கிறான் நாளைக்கு ஒன்றுங்கிறான் புதுசு புதுசாக வருது விலை கம்மியாக தரம் கூடி வந்துருக்கு விலை கம்மியாக இருக்குது தரம் கூடி அப்போ வந்து புதுசு புதுசாக பொருள் பொருள் வருது ஒரு ஒரு பொருளை பார்க்குற போது ஆசையாக இருக்குது ஆசையாக இருக்கிற போது என்னென்னா அதை பார்த்துட்டேன்னா என் தர்மம் அவுட் நாம ஜபம் அவுட்டு எல்லாம் அவுட் ஸ்நானம் ஜபம் எல்லாம் அவுட்டு இதை பார்த்துட்டேன்னு வச்சு ஒரு பொருளை பார்த்துட்டேன் ஆசைப்பட்டுட்டேன்னு சொன்னால் அப்புறம் என் கடமைகள்லருந்து நான் வழுவேனா மாட்டேனா சுலபமாக வழிவிடுவேன் அதாவது முயற்சி பண்ணுகிற ஆலையும் கூட எத்தோஷியப்பி கவுந்தேஜ புருஷஸை விபஸ்டிதாக அப்படியே வலுக்கட்டாமல் எழுதுன்னு போயிடுமா நிறைய பேர் ஆஃபர் பண்ணுவாங்க இதை எடுத்துங்க அதை எடுத்துங்க அப்படி வச்சுங்க அப்படி வச்சுங்கோ எல்லாம் சொல்லுவாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஜபம் தியானம் வழிபாட்டுக்கு இடைஞ்செல்லாம் எதா வந்ததுன்னா தூக்கி கடாசிடணும் இந்த கடாசிரதுங்கிறது தெரியுமா மெட்ராஸ் பாஷை மெட்ராஸ் பாஷை தானே ஒரு பாஷை கடாசிரதும்பாங்க கடாசிரதுன்னா தூக்கி எரிஞ்சுறதுன்னு அர்த்தம் அது தெரியணும் சங்கராச்சாரியார் சொல்கிறார் இந்த தர்மம் ரொம்ப நாளாக இருந்ததப்பா இன்னும் நம்மக்கிட்ட அந்த தர்மம் இருக்குது அதான் ஆச்சரியம் அந்த தர்மம் ரொம்ப நாளாக இருந்ததப்பா காலப்போக்கில் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை வந்துடுது அதே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஆசை வந்துடுது தீர்கால காமோத்பவ வேகாத் உலக ஆசை நிறைய வந்துடுச்சு எப்படி பிராமணர்கள்லாம் தர்மத்தை விட்டாங்க ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு தானே இருந்தாங்க நிறைய பேர் எல்லோரும் தர்மத்தை அவங்க பண்ணிட்டு தானே இருந்தாங்க எப்படி விட்டாங்க வறுமைன்னாங்க சரி வரு வந்து சரி வரு போய் இப்போ பணம் வந்துடுச்சு இல்லை விட்டு பழையபடியாக வரலாம்ல வரமாட்டாங்க ஏன்னா அதுதான் விட்டது விட்டது தான் அவ்வளோதான் விட்டது விட்டது தான் இப்போதான் என் காசு சம்பாதிச்சுட்டு பழையபடியாக தர்மத்துக்கு வரலாமே என்ன வர முடியாது ஏன்னா அது தொடர்ந்து விட்டு போச்சுன்னா தரித்திரனாக இருந்தாலும் தர்மத்தை கடைபிடிக்க முடியும் பணக்காரனாயிட்டால் தர்மத்தை கடைபிடிக்கிற கஷ்டம் ஆனால் புதுசாக இதாக சொல்கிறேன் நினைக்கா நான் சொல்கிறது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் மாறி தோணும் ஆனால் ரொம்ப ஹிதமான வார்த்தைகள் இல்லை இது என்ன ஆச்சுன்னா தீர்காலேன்னா நீண்ட காலம் அது என்ன ஆச்சு ஆசை ஜாஸ்தி ஆனவுடனே எல்லாரும் தர்மத்தை விட ஆரம்பித்தாங்க தர்மத்தை விட விட என்ன ஆச்சுன்னு சொன்னால் உலகத்தில் குழப்பம் ஆரம்பிச்சிடுதுன்னா முதல்ல இந்த இல்லற வாழ்க்கையை அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள் மழை சரியா பெய்யலைன்னா இல்லறமும் நிற்காது துறவரமும் நிற்காதுங்கிறார் தானம் தவம் இரண்டும் தங்கா வானுலகம் வியந்து வழங்காது எனின் மழை சரியாக பெய்யலேன்னு சொன்னால் கிரகஸ்தாசிரம தர்மமும் கிடையாது சந்நியாசாசிரம தர்மமும் கிடையாது அதனால தானம் தவம்னு போட்டார் ரொம்ப குறிப்பது இல்லறத்தின் நோக்கம் தானம் இல்லறத்தின் முக்கியமான அம்சங்களில் ஒன்று தானம் துறவியினுடைய முக்கியமான அம்சத்தில் ஒன்று தவம் இல்லை இந்த தானம் தவம் ரெண்டும் போச்சு ஆசை அப்புறம் என்ன பண்ணாரா பகவான் வந்து இந்த சங்கராச்சரிய உரையில் சொல்றார் இப்படி எல்லாம் வந்து ஒரே குழப்பமாக போன நேரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் பண்ணி மறுபடியும் இந்த தர்மத்தை நிலைநாட்டினார் மறுபடியும் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதன் மூலம் இந்த பகவத்கீதையில மூணாவது அத்தியாயத்தில் மூணாவது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார் இந்த உலகத்தில் நான் இரண்டு விதமான வாழ்க்கை முறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறேன் லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புராப்ரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு சொல்லி தர்மத்தை வந்து भगवान திரும்பவும் வந்து நிலைநாட்டுறார் நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய புத்தகத்துல எல்லாம் அடிக்கடி சொல்கிறோம் அதாவது यदा யதாஹி தர்மஸ்ய கிலா நிர்பவதி பாரதா அபுத்தா நம்ம தர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் எப்பொழுதெல்லாம் தர்மம் தர்மம் வந்து நலிவடைகிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் தோன்றி மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுகிறார் ஆக பகவத்கீதையினுடைய துவக்க உரையில் சங்கராச்சாரியர் இதைத்தான் சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து மறுபடியும் அந்த தர்மத்தை சனாதன தர்மத்தை நிலைநாட்டினார் அத்தகைய பகவான் போர்க்களத்திலே அர்ஜுனனுக்கு தூ போர்க்களத்திலே அர்ஜுனனுக்கு அவனுடைய துன்பத்தை நீக்குவதற்காக உபதேசம் செய்தார் சோக நிமக்னாய சோக மகோததோ நிமக்னாய அர்ஜுனாய உபதிதேசோகமாகிய கடலிலே மூழ்கியிருந்த அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் பண்ணினார் அத வேதவியாசர் வந்து எழுநூறு ஸ்லோகங்களில் எழுதினார்கிறார் அங்கே வேணும் ஒரு எத்தனை நேரம் பேசியிருப்பார் தெரியாது அவர் சொன்ன கருத்துக்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு துயரத்தை நீக்குவதற்கு செய்த உபதேசங்களை எல்லாம் வேதவியாச பகவான் எழுநூறு ஸ்லோகங்களில் அதை இயற்றினார் அப்படின்னு எழுதுறார் இந்த கீதைக்கு கீதா சாஸ்திரத்துக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அவற்றிலெல்லாம் சில குறைபாடுகள் இருப்பதாக அடியேனுக்கு தோன்றுகிறது எனவே அதை தள்ளத்தளிவாக விளக்குவதற்காக நான் உரையை எழுத துவங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார் கீதைக்கு சங்கராச்சாரியோட இன்ட்ரக்ஷன் இன்ட்ரடக்ஷனே அப்படிதான் முகவரே அப்படிதான் இருக்கு கடவுள் உலகத்தை படைத்தார் இரண்டு விதமான வாழ்க்கை முறைகளை வகுத்து கொடுத்தார் வேதத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கை முறைகளை அந்த வாழ்க்கை முறைகளை முறையாக பின்பற்றியதால் உலகம் அமைதியுற்று வாழ்ந்து கொண்டிருந்தது காலப்போக்கிலே மக்களுக்கு ஆசை ஆசைகள் அதிகமாயின ஆசையினால் தர்மத்தை விட்டார்கள் தர்மத்தை விட்டதால் சமுதாயத்தில் குழப்பங்கள் அதிகரித்தன குழப்பங்கள் அதிகரித்த வேளையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் செய்து மீண்டும் அந்த தர்மத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வதன் மூலம் நிலைநாட்டினார் அந்த உபதேசம் செய்த விஷயத்தை வேதவியாசர் எழுநூறு ஸ்லோகங்களில் இயற்றியுள்ளார் அதற்கு பல்வேறு பெருமக்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் எனினும் அதில் சில குறைபாடுகள் அடியேனுக்கு தோன்றுகிறது அதனை தெளிவுபடுத்துவதற்காக நான் உரை எழுத துவங்குகிறேன் குறைபாடுகள் நேர சொல்றதில்லைவர் அதனால் வந்து சொன்னதை மாற்றி மாற்றிலாம் சொல்லியிருக்காங்க நம்ம தெளிவாக பார்க்கணும்னு சொல்லி ஆழமாக நான் அதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி உரையை துவக்குகிறார் ஆதிசங்கரர் அதனால் நீங்கள் எல்லோருமே இந்த முகவுரையை ஞாபகம் வச்சுக்கணும் பகவத்கீதைக்கு ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிற இந்த முகவரையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு இந்த சங்கராச்சாரியரோட முகவரைக்கு வந்து அஸ்திவாரம் இந்த பேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கனெக்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்டால் மூணாவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகம் நாலாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திலிருந்து ரெண்டு மூணு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் போகும் ரொம்ப அழகா சொல்கிறார் இதை வந்து நான் ரொம்ப ரொம்ப நாளாக முன்னாடியே சொல்லி கொடுத்தேன் மனு இக்ஷாவுக்கு சொன்னால் ஏவம் பரம்பரா பிராப்தம் இதை ராஜாக்கள் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள் காலப்போக்கில் இது நஷ்டமாகிவிட்டது இதை கடைப்பிடிப்பவர்கள் மிகவும் அருகி விட்டார்கள் அர்ஜுனாங்கிற இந்த தர்மங்களை எல்லாம் பின்பற்றுகின்ற மக்கள் மிகவும் குறைந்து போய்விட்டார்கள் நான் உனக்கு என்னிடத்தில் நண்பனா என் என்னிடத்தில் உனக்கு நட்புணர்ச்சி இருக்கிறது நீ எனக்கு நண்பனாக இருக்கிறாய் பக்தனாகவும் இருக்கிறாய் எனவே நான் உனக்கு அதை நான் சொல்லுகிறேன் பக்தோசிமே சயேவாயம் மயா தேத்திய யோக புரோக்த புராதனஹா பக்தோசிமே சகாசேதி ரகசியம் உத்தமம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அத்தமா பகவான் இதை அட் சொல்கிறார் அதெல்லாம் சங்கராச்சாரிய மனசில் வச்சுன்னு விளக்கம் எழுதியிருக்கிறார் எனவே நாம் இத்தகைய கீதா சாஸ்திரத்தை படிக்க போகிறோம் இந்த பகவத்கீதையை படிக்கிறத இல்லறத்தில் இருக்கிறவங்க இல்லற ஞானிகள் ஆவார்கள் துறவரத்தில் இருக்கிறவர்கள் துறவர ஜ்ஞானிகளாக விளங்குவார்கள் ஞானிகளாவது நம்முடைய குறிக்கோள் முக்தி பெறுவது நம்முடைய குறிக்கோள் பரம புருஷார்த்தம்னு அதுக்கு பேர் வாழ்க்கையில் முக்கியமான குறிக்கோள் அதுதான் இந்த பொரு பொருள் சம்பாதிக்கிறதோ இன்பம் தூய்ப்பதோ கூட நம்முடைய குறிக்கோள் அல்ல இன்னும் சொல்ல போனால் புண்ணியம் செஞ்சுன்னு இருக்கிறது கூட நம்முடைய குறிக்கோள் கிடையாது இந்த பிறவி தலையிலிருந்து விடுபடுவது நம்முடைய குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்கான மெய்ஞானத்தை கொடுப்பது கீதா சாஸ்திரம் கீதையில் பல இடங்களில் ஞானத்தை பற்றி பகவான் சொல்கிறார் நகி ஞானேன சதிருஷம் பவித்திரம் மிக வித்யதே ஞானத்துக்கு ஒப்பான தூய்மைப்படுத்தக்கூடியது ஒன்றும் கிடையாது பக அர்ஜுனா ஏதத் ஞானமிரோக்தம் ஒரு இடத்துல சொல்கிறார் அப்புறம் ஞானானாம் ஞானமுத்தம்கிறார் இப்படி பல இடங்களில் இந்த சிறப்பாக இதை பற்றிலாம் பகவான் சொல்லியிருக்கிறார் இத்தகைய ஒரு சாஸ்திரத்தை நாம் படிக்க போகிறோம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒம்பது தியான ஸ்லோகம் இருக்குது அந்த தியான ஸ்லோகத்துக்கெல்லாம் நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அதனால் முதல்ல அந்த தியான ஸ்லோகத்தையெல்லாம் சொல்ல போகிறேன் அந்த தியான ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல போகிறேன் அதுக்கு பிறகுதான் முதல் அத்தியாயத்தை படிக்கப் போகிறோம் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் பதினெட்டு அத்தியாயங்களை பற்றியும் அந்த யோகங்களை பற்றியும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் பிறகு நான் சொல்கிறேன் இந்த தியான ஸ்லோகம் முடிந்தவுடன் அதற்குரிய முகவரிகளை எல்லாம் நான் கொடுப்பேன் இப்போ நாம் தியான ஸ்லோகத்தை படிப்போம் ஒரு தியான ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்கிறேன் ஒன்பது தியான ஸ்லோகம் இருக்கு இந்த கீதையை ஆரம்பிக்கிற போது ஒம்போது தியான ஸ்லோகம் இருக்குது அதை சொல்லித்தான் ஆரம்பிச்சிருக்கோம் முதல் ஸ்லோகத்தை இப்போ சொல்கிறேன் அதுக்கு அர்த்தமும் சொல்கிறேன் பிறகு ஒரு ஒரு பார்ப்போம் ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் புராண மாபாரத அைத்தமிணீம் அஷ்ட அம்பாமி இந்த ஸ்லோகம் வந்து பகவத்கீதை சாஸ்திரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறது சமஸ்கிருதத்தில் இது வந்து என்ன சொல்லணும்னா ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்னு சொன்னால் என்னென்னா திருப்பொருந்திய இறைவனின் திருப்பாடல்கள் அப்படி சொல்லணும் தமிழில் தூய தமிழில் சொல்லணும்னா திரு பொருந்திய மேன்மை பொருந்திய இறைவனின் திருப்பாடல்கள் தமிழ் மொழி பெயர்ப்பு அதுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையை புரியுதுன்னு விடுவாங்க ஆகையினால் ஸ்ரீமத் பகவத்கீதா ஸ்ரீமத்துனா என்ன திரு உடைய மத்துனத் ஸ்ரீமான் ஸ்ரீமதி ஸ்ரீமத் அப்படிலாம் சொல்லுவோம் அதில் ஸ்ரீ ஸ்ரீமத் அப்படிங்கிற போது திரு தெய்வீகம் பொருந்திய வேத கருத்துக்களை தன்னகத்தே கொண்ட பகவானுடைய பாடல் இசை பாடல் அப்படிலாம் சொல்கிறாங்க சில பேர் இதுக்கு வந்து கீதான்னு போட்டிருக்கு சம்ஸ்கிரு தமிழில் வந்து நம்ம பகவத்கீதை அப்படிங்கிறோம் கீதை இல்லை கீதை மூணாவது கா நிறைய சாமி கீதை சொல்கிறீங்களான்னு இனிமே அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்களும் சம்ஸ்கிருதம் நல்லா பேசுங்க அதில் கீதை அதனால் கீதையெல்லாம் கிடையாது கீதை அதனால் கீதைன்னு தமிழில் சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் வந்து கீதா அப்படிங்கிறோம் கீதாங்கிறது வந்து பெண்பால் சொல் ஏன்னா உபனிஷத்துங்கிற சொல் சம்ஸ்கிருதத்தில் பெண்பால் சொல் இந்த சம்ஸ்கிருதத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா பொருளை குறித்து லிங்கம் அமையாது அந்த ஜெண்டர் வராது அது சொற்களை குறித்து தான் ஜெண்டர் இருக்கும் பால் வேற்றுமை அது சம்ஸ்கிருதத்தில் ஒரு சிறப்பு சிறப்பும் அதுதான் கஷ்டமும் அதுதான் அதனால் இது எந்த லிங்கம்னு தெரியாமல் முழிப்போம் ஆகினால் மனைவிங்கிறதுக்கு மூன்று பால்லேயும் சொற்கள் இருக்குது தாரஹா அப்படின்னா ஆண்பால் சொல்லுது நம்ம தமிழில் தாரம்னு சொல்கிறோம் தாரஹா அப்படின்னா அது ஆண்பால் சொல் பத்னி அப்படின்னா அது வந்து ஸ்திரீலிங்கம் பெண்பால் சொல்லுது கலத்திரம் அப்படின்னா அது நியூட்ரஜன் அது அலிப்பால்சுல் ஒன்றன் பால்சல் ஆகையினால இது பாருங்கள் மனைவிக்கே மூணு லிங்கத்தில் சொற்கள் இருக்குது இதைத்தான் உதாரணமாக சொல்லுவாங்க பழக்கத்தில் இது மாதிரி நிறைய இருக்குது இப்போ நேத்திரங்கலாம் சக்குகங்கலாம் ரெண்டுமே நம்ம சொலிங்கன்னா அது வேறு விஷயம் ஆனாலும் கூட இந்த ஒரு ஒரு இதையும் எடுத்துக்கொண்டோம்னா சரீரங்கிறோம் உடம்ப தேஹகாங்கிறோம் தேகாங்கிறது ஆண்பால் சொல் ஷரீரங்கிறது நபும்சகலிங்கம் அது வந்து ஒன்றன்பால் சொல் அது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் அப்படி இருக்குது இல்லை கீதான்ங்கிறது ஏன் இப்படி போட்டாங்கன்னு கேட்டால் உபனிஷத்தோட கருத்தை வந்து இது விளக்கிறதுனால கீதான்னு போட்டலாம் அப்படி சொல்கிறாங்க உபநிஷத்துங்கிறது பெண்பால் எனவே உபனிஷத்து கருத்துக்களையே விளக்கிறதுனால இதுக்கும் கீதான்னு பேர் வச்சாங்க இல்லாட்டி கீதம்னே போடலாம் ஸ்ரீமத் பகவத்கீதம் போட்ட தப்பே கிடையாது சமஸ்கிருத சட்டப்படி பார்த்தா பகவத்கீதம் பகவதா கீதம் பகவத்கீதம் கீதா அப்படின்னு சொல்லலாம் பகவானால் பாடப்பட்டது இந்த பகவத்கீதையவே ஒரு அம்மாவா தெய்வமா நினைக்கிறோம் தாயா நினைக்கிறோம் அம்ப துவாம் அனுசந்தாமி ஹோ ஹே பகவத்கீதே அம்ப பகவத்கீதே பகவத்கீதை தாயே உன்னை நாங்கள் இடைவிடாது தியானிக்கின்றோம் இடைவிடாது தியானிக்கின்றோம்னா என்ன அர்த்தம் கண்ணை மூடி பகவத்கீதை பகவத்கீதைன்னு சொல்லிட்டுருக்குறதா இல்லை வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் ஏன்னா கிருஷ்ணர் வந்து வாழ்க்கைக்கு சவால் விடுக்கிறார் பகவத்கீதை முழுவதும் பார்த்தோம்மானா என்னென்னா எப்படியாயிருந்தாலும் நீ கர்மம் பண்ணுங்கிறார் நிறைய இடத்துல விடமாட்டேங்கிறார் அர்ஜுனன் வந்து சாமியாராக பொறையங்கிறான் எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு சாமியார நிறைய பொறுப்பு வச்சுட்டுருக்கார் இது அது வேறு விஷயம் அது எப்படின்னு கேட்காதிங்க அதில் அப்புறம் தனியாக விளக்கம் சொல்லணும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வச்சு ஒரு பொறுப்பு இருக்கக்கூடாது சாமியார்னால் ஒரு பொறுப்பு இருக்கக்கூடாது சாமியார்னால் என்ன பண்ணணும்னா அவர் பாட்டுக்கு அப்படியே பேசாமல் இருக்கணும் யாராக சாப்பாடு கொடுத்தா சாப்பிடணும் மற்ற நேரம் இறைவன் சிந்தனையில் இருக்கணும் எதாது படிச்சுட்டு இருக்கணும் பாடம்னு சொல்லணும் அதோடு நிறுத்திக்கணும் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய பொறுப்புகள் அர்ஜுனன் என்ன பண்ண விரும்புகிறான்னா அவன் சமுதாயத்தில் பெரிய ஆள் அவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஏதோ வந்த கஷ்டத்தில் தாங்க முடியாத கஷ்டம் வந்த உடனே சாமியாராக போகிறேங்கிறான் கிருஷ்ணர் சொல்கிறார் நீ சாமியாராக போனதாக நினைச்சாலும் சாமியாருக்குள்ள மன சாமியார்த்துக்குள்ள உனக்கு இருந்தாலும் சாமியாருக்கு தெரிகிற அறிவு உனக்கு கிடைச்சாலும் நீ கர்மம் பண்ணுறதை விடுறதை நான் ஒத்துக்க மாட்டேங்கிறார் என்ன சொல்கிறது நீங்கள் பகவத்கீதையை பார்த்தீங்கன்னா பகவத்கீதை முழுவதும் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது அதனால்தான் கடைசியில் வந்து அர்ஜுனன் வந்து கரிஷே வச்சனம் தவான்னா என்ன சன்னியாசாசிரமும் சீகரிஷன்னா சொன்னால் கிடையாது நான் வந்து ஐயா விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க பேசாம கரிஷியே வச்சனை அது எதுக்கு சொல்கிறேன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையை எதிர்நோக்கணுங்கிறார் பாரு பிரச்சனை ஏங்கிறார் ஒரு கை பார்த்துருங்கிறார் கிருஷ்ணர் நான் அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பகவத்கீதையை படித்து இல்லை ஒரு கை பார்த்து இந்த பிரச்சனைகளை பொறுப்புகளை சமாளிக்கலாம் ஒரு கை பாருங்கிறார் அவர் என்ன நடக்கும் பார்த்துடலாமே அப்படிங்கிறார் ஆகினால அர்ஜுனனுக்கு இது சொன்னதுனால கீதையை வந்து கீதா சாஸ்திரத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்ன காரணத்துக்கு போனேன் தெரியாது அதில் இந்த அம்பத்வாம் அனுசந்ததாமி அம்மா தாயே உன்ன அனுசந்தா இதான் விஷயம் அனுசந்தானம்னா என்ன அர்த்தம்னா நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வாழ்க்கையிலலாம் வந்து நெருக்கும் அப்படி நெருக்கிற போது கீதா ஸ்லோகம் வரணும் ஓ இந்த இடத்துல பகவான் இப்படி வந்தால் இப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தியா எனக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அப்பப்போ விவகாரம் நிறைய பண்ணுறபோது அது வந்து ஒரு சரியான நேரத்தில் வரும்போது நம்ம அந்த காரியத்தை செய்கிற போது அந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வருது அப்போ வந்து ஞானி செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லை செய்யாததால் ஒன்றை இழப்பதும் இல்லை அப்படின்னா நம்ம செய்கிறதுனால நமக்கு ஒன்றும் நன்மையும் கிடையாது செய்யாததினால நமக்கு ஒன்றும் தீமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டுருப்போம் இது சந்தோஷம் கிடையாது நிறைய பேர் மகிழ்ச்சிக்காக உழைக்கிறாங்க நம்ம மகிழ்ச்சியினால் உழைக்கிறோம் மகிழ்ச்சிக்காக உழைக்கிறது வேற மகிழ்ச்சியினால் உழைக்கிறது வேற பாத்ரூமில் நம்ம பாட்டு பாடினே குளிக்கிறோம் யாருக்கு மகிழ்ச்சி கொடுக்குறதுக்கா சொல்லுங்க பாத்ரூமில் வந்து பாத்ரூம் பாகவதர் அதனால் வந்து ஒரு பாத்ரூமில் வந்து ஆஹா ஆனந்தமாக குளிக்கிறார் குளிக்கிற போது இப்படிலாம் நிறைய பேர் இல்லை இப்பெல்லாம் முந்தி ஒரு காலத்தில் உண்டுது சந்தோஷம்னு ஒன்று இருந்தது அதனால் வந்து அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து அவன் பாத்ரூமில் குளிக்கிற போது அவ என்ன அது ஆனந்தத்தினால பாடுறான் ஆனந்தத்துக்காக பாடலை ஞாபகம் வச்சுங்க நல்லா கவனித்தாதான் புரியும் சூக்ஷ்மம் வந்து இப்போ வந்து ஜிலேபி சாப்பிட்றது எதுக்குன்னா ஆனந்தத்துக்காக சாப்பிட்றோம் சாம்பார் சாதம் தயிர் சாதமும் சக்கரை பொங்கலும் சாப்பிட்றது பயப்படாங்க அந்தர்ல தூங்காமல் இருக்கு வந்து சாப்பிட்றது ஆனந்தத்துக்காக அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அல்ல இல்லாட்டி இன்னொருத்தருக்கு ஆனந்தத்துக்காக நீங்கள் சிலதெல்லாம் செய்வீங்க உங்க மனைவி ஆனந்தத்துக்காக குழந்தைங்கள் ஆனந்தத்துக்காக செயல் இல்லாட்டி உங்க ஆனந்தத்துக்காக நீங்கள் செயல் ஆனா நீங்களா பாட்டு பாடிட்டு ஆனந்தமா இருக்கிற போது நான் ஆனந்தத்தினால பாடுறோம் அது மாதிரி கிருஷ்ணர் பகவான் எல்லாம் வந்து ஆனந்தத்தினால செயல் புரிகிறாங்க அதனால் நீங்கள் வந்து அவங்கள திட்டினாலும் அவங்க செயல் புரிஞ்சுட்டு இருப்பாங்க அவங்கள என்ன பாராட்டினாலும் சரி தூற்றினாலும் சரி அவங்களுக்கு செயல் புரியறதே ஆனந்தத்தினால நடக்கிறதுனால அவங்க அதை பற்றி கவலையே படுறதில்லை இது போக போக நமக்கு புரியணும்னு நினைக்கிறேன் இல்லை பகவத்கீதையை எதுக்காக சொல்லி அனுசந்ததாமின்னா நடத்தம்னா அம்மா தாயே உன்னை எப்பவும் நான் தியானம் பண்ணுறேன்னா என்ன தியானம் பண்ணுறேன் தெரியுமா எப்பெல்லாம் வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் வந்து நல்லது வந்தாலும் சரி இது வந்தாலும் சரி அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் நான் நினைக்கிறேன் கிருஷ்ணர் சொல்கிறார் நீ எதை செஞ்சாலும் எதை சாப்பிட்டாலும் எதை ஹோமம் பண்ணினாலும் எல்லாம் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்கிறார் எத்க ரோஷிய தஷ் நாசி எஜுஹோஷி த தாசி எது எத்த பஸ்யசி கௌந்தேய தற்குருஷ மதர்ப்பணம் ஏன் வந்து விடுறது அந்தந்த நேரத்துக்கு ஞான் வரணும் நீங்கள் எதாவது காரியம் பண்ணியாச்சுன்னா அந்த காரியத்தை யாராவது புகழ்றாங்கன்னு சொன்னால் தற்குருஷ்வதர்ப்பணம் ஞாபகத்துக்கு வரணும் அப்புறம் அதே மாதிரி என்னென்னா ஏதாவது நிந்தனை பண்ணினான் துக்கேஷ்வனு விக்ரமனாக சுகேஷு ஸ்பிருகா துல்ல நிந்தாஸ்து திருமௌனி இதெல்லாம் நிறைய சுலகம் இருக்குது இன்னும் சாமி சம்ஸ்கிருத்திலேயே நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காங்க அந்த அர்த்தம் துன்பத்தில் துடியாமலும் இன்பத்தில் துல்லாமலும் இதெல்லாம் பகவத்கீதையில் இருக்கிற கூடிய கருத்துக்கள் ஆஹா அந்த தியானம் பண்ணுற அம்மா தாயே பகவத்கீதையே உன்னை நான் எப்போவும் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா தியானம் பண்ணுறேன்னா சும்மா புஸ்தகத்தை பெருசாக அழகாக வச்சு இப்படி வச்சு சந்தனை போட்டு குங்குமம் போட்டு வச்சு பகவத்கீதா உபதேசம் ஒன்று இருக்குது கிருஷ்ணர் இருக்கார் அர்ஜுனன் இருக்கா உபதேசம் நடக்குது அதை தியானம் பண்ணுறது இல்லை அதில் சொல்லியிருக்கிற கருத்துக்களை இடைவிடாமல் நினைக்கிறது நிறைய நினைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நான் சொல்லலை மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார் அப்படி சொன்னால் தான் கேட்பாங்க அதனால் மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார் எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருமோ அப்பெல்லாம் நான் பகவத்கீதையை புரட்டுவேன் புரட்டி பார்த்தா எனக்கு விட அதில் கிடைக்கும் அவர் புரட்டி பார்க்க வேண்டியிருக்கு நம்ம புரட்டாமலேயே நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா வந்து புரட்டாமலேயே நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இப்படியே தொடர்ந்து பகவத்கீதையெல்லாம் படித்து நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பகவத்கீதை புத்தகத்து கூட பெருட்ட வேண்டாம் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு உடனே அந்த கருத்து ஞாபகத்துக்கு வரும் அப்போ அது அப்போ தெரியும் ஆஹா இது கல்வியின் பயன் அல்லவோ இது கற்றதனால் ஆய பயன் எண் கோல்ன்னு மாதிரி இது படிப்புக்கு பிரயோஜனம் அப்போ தெரியும் அதனால் வியசனேஷு தனம் மதிஹி அதில் வீண் போகவே போகாது அதனால தான் பெரியவங்க சாஸ்திரம் படிக்கணும் படிக்கணும்னு சொல்கிறாங்க கற்க கற்க கற்க அது வந்து கற்பவை கற்க கற்ப கற்க அப்படி மூணு தடவை சொல்லணும் ஜபம் மாதிரி பண்ணணும் இல்லாட்டியும் சொல்லணும் கற்பவை கற்க கற்பவை கற்க கற்பவை கற்க கற்பவை கற்க கற்ப கற்பவை கற்க நூற்றி தடவை அப்புறம் கசடரை கற்க கசடரை கற்க கசடரை கற்க கற்படரை கற்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அம்பத்வாம் அனுசந்த தாமி அம்மா தாயே பகவத்கீதே ஹே பகவத்கீதை அம்ப துவாம் உன்னை அனுசந்த தாமி இடைவிடாமல் நான் தியானம் பண்ணுறேன் சரி எப்போ ஏற்பட்டவர் சரி அம்மா தாயேன்னு சொன்னால் மாத்திரம் போருமா அப்படி சொல்ல சொல்ல நம்ம நம்ம வந்து கடவுளை புகழ்கிற போது என்னென்னா நம்ம மனசை சுத்தப்படுத்திக்கிறோம் கடவுள் புகழுக்காக காத்துட்ருக்காரு என்ன ஒரு பக்தனு இன்னைக்கு கோயிலுக்கு காணவே இல்லையே இப்படி ஆகிப்போச்சேன் நமக்கு இப்படின்னு எந்த கோயில்லையா சாமி கடவுள் வலுத்தப்படுறாரா என்ன எந்த கோயில்லையா சாமி பாவம் அந்த கோயில் பார்த்திங்களா அவருக்கு ராசி இல்லை அந்த சாமிக்கு நமக்கு தலை சரியில்லைன்னு அர்த்தம் அவருக்கு ராசி இல்லையா பகவானுக்கே ஸ்டார் லட்சத்திரம் சரியில்லை தோஷங்கிறான் இல்லை பகவான் நம்ம புகழையாக விரும்பி எதிர்பார்த்துட்டு இருக்கார் கடவுளை புகழ புகழ நம்ம மனசுக்கு தெளிவு ஏற்படுகிறது தூய்மை உண்டாகிறது அது மாதிரி பகவத்கீதையை புகழ்கிற போது பகவத்கீதையை எழுதின வியாசர் இதெல்லாம் ஜனங்கள்லாம் புகழணும்னு நினச்சா சொல்கிறாரு இது எல்லாேருக்கும் புகழ்கிறது என்ன பயன் கிடைச்சா தானாக புகழ்வான் கிடைக்க வேண்டியது கிடைச்சா தானாக புகழ்வான் அம்மா அப்பா குழந்தைங்களை நல்லா வளர்த்தி பெரியவங்களை ஆக்கினா அந்த குழந்தைங்க உண்மையிலே அம்மா அப்பா கிட்ட பக்தியோடு இருக்குமா இருக்காதார் இருந்தே ஆனும் வேறு வழி கிடையாது ஏன்னா அப்படி இல்லைன்னா நன்றி கொன்ற பாவம் பெரிய பாவம் இப்போ அது மாதிரி இந்த பகவத்கீதையை புகழ்ந்து பேசுகிற போது அதுக்கு நிறைய அடைமொழிகள் நீ எப்பேற்பட்ட தாய் தெரியுமா பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் நாராயணேன பார்த்தாய ஸ்வயம் பிரதிபோதித்தாம் நேருக்கு நேராக பார்த்தனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டவள் நீ அந்த கீதையை பார்த்து சொல்கிறோம் ஓ கீதை தாயே உன்னை இடைவிடாமல் நான் சிந்திக்கின்றேன் நீ எத்தகையவள் தெரியுமா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனால் அர்ஜுனனுக்கு யுத்த பூமியில் நேராக உபதேசிக்கப்பட்டவள் நீ அத்தகைய உன்னை நான் தியானம் பண்ணுகிறேன் பகவத்தா நாராயணேன பகவான் நாராயணனால் பார்த்தாய ஸ்வயம் பிரதிபோதித்தாம் துவாம் அனுசந்ததாமி உன்னை நான் தியானம் பண்ணுகிறேன் அப்புறம் அடுத்தது என்னென்னா அதுக்கு இன்னும் இதெல்லாம் வந்து அடைமொழிகள் நீ எப்பேற்பட்டவள்னு சொல்லி ஏதோ சாதாரண லோக்கல் பேப்பர் நியூஸ் பேப்பர் இல்லை நம்ம ஊர் ரிப்போர்ட்டர் என்ன எழுதுவாரோ பகவான் தந்திரி நம்ம வந்து என்னென்னா பத்திரிகையில் வந்தாச்சுன்னா அது சத்தியம்னு நினைக்கிறோம் எப்படி சாமியார் வந்து வறட்டு கற்று கத்தினாலும் எத்தனை உபதேசம் பண்ணாலும் ஏதோ சொல்கிறார் அப்படின்பா நான் அப்படி சொல்லு நான் ஒன்றும் இது ஒன்று ஒந்துக்கலை அந்த பத் அந்த பேப்பரில் வந்தாச்சுன்னு சொன்னால் அது உண்மை நிறைய பேர் இருக்குது அது பொய்யாக இருந்தாலும் சரி அந்த பத்திரிகையில் அது உண்மையான எத்தனை ஜனங்கள் விசாரம் பண்ணுறாங்க எத்தனை பத்திரிகை இருக்குது ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு பத்திரிக்கை இருக்குது ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு பத்திரிக்கையில் ரெண்டு மூணு பத்திரிக்கை கூட இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த பத்திரிக்கையாவது சத்தியத்தை சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை சொல்கிற விஷயத்தில் எவ்வளோ தூரம் சத்தியம் இருக்குதுன்னு தெரியுமா நமக்கு ஆனால் பத்திரிக்கை நம்ம மனசை எவ்வளோ பாதிக்குது எல்லோருடைய மனசு அந்த பத்திரிகையில் இருக்கிற விஷயத்தை முதல்ல உண்மையினு எடுத்துக்கிறோமா அதுக்கப்புறம் விசாரம் பண்ணிட்டோம் டிஸ்கஷன் பொய்யான ஒரு விஷயத்தை விசாரம் பண்ணி சில கடைசியில் சில சமயம் சண்டையில் தான் முடியும் அது கடைசியில் முடிகிற போது சந்தோஷத்துலேயே முடியாது அது மாத்திரம் இல்லை ஏதோ பேசணும் அதனால் என்ன நிறைவாக ஏற்படுகிறது அதுக்காக நான் பேப்பர் படிக்க வேண்டான்னு சொல்லலை பேப்பரில் நூற்றுக்கு நூறு உண்மையைத்தான் எழுதுகிறாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியாது பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைன்னு சொல்ல முடியுமா முடியாதா முடியும் நம்ம சர்டிவிகேட்டை எதிர்பார்த்தா இருக்குது பகவத்கீதை ஆனால் உண்மைதான் இல்லை சாட்சாத் நாராயணனால் உபதேசிக்க பண்ண உபதேசம் பண்ணப்பட்டவள் ஆக சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனால் உபதேசம் பண்ணப்பட்டவள் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் அப்புறம் என்னென்னா அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் பண்ணார் அது என்னென்னா புராண முனினா வியாசேன மகாபாரதம் மத்தியே கிரதிதாம் புராண முனிவராகிய வியாசரால் வேதவியாசரால் மகாபாரதத்தின் மத்தியில் இயற்றப்பட்டவள் அமைக்கப்பட்டவள் அடுத்தது ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது இந்த கீதை எத்தகையது எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் பகவ பகவா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினது பகவத்கீதை வேதவியாசர் மகாபாரதத்தின் மத்தியில் எழுதியது பகவத்கீதை எப்பேற்பட்ட முனிவர் சாதாரண முனிவர் அல்லவர் முனிவன்கிற வார்த்தைக்கு பொருளே ஆழமாக சிந்திக்கிறவன் அர்த்தம் நுனிப்புள் மேயறவன் அர்த்தம் இல்லை மேலெழுந்தவாரியாக சிந்திக்கிறவன் அர்த்தம் இல்லை மிகவும் ஆழமாக சிந்திக்கிறவனுக்கு பேர் தான் முனிவன் பேர் சீரியஸ் திங்கர்னு பேர் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லணும்னா சீரியஸ் திங்கர் மற்றவங்களாம் எல்லாம் கேஷுவல் திங்கிங் தானே நிறைய பேர் சும்மா மேலிருந்த வரையா போயிருக்கு எந்த சிந்திச்சுன்னு இருக்காங்க நீங்கள் ஆழமாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஓடிய போயிடுவாங்க ரெண்டு புராண முனிவர் அவருக்கு அவர் சாதாரண முனிவர் இல்லை பழமையான முனிவர் புராணங்களெல்லாம் எழுதிய முனிவர் புராண முனினா வியா புராணம்னா இன்னொரு அர்த்தம் புறாப்பி நவம் பழையதாக இருக்கின் புத்தம் புதியதாக இருக்கக்கூடிய முனிவர் வியாசர் இன்றும் நம் உள்ளங்களில் வாழ்கிறார் அதை பண்ணின காரியத்தினால் வியாசர் இன்னும் நம்ம வா ஹயத்தில் வாழ்கிறாரு அதனால் அவருடைய வியாசோட்சிஷ்டம் ஜெகத்ரயம்ங்கிறாங்க வியாசருடைய எச்சல் படாதது மூணு வருடத்துலையும் கிடையாது எச்சல்னால் என்ன வாக்குக்கு படாதுன்னு அர்த்தம் அதனால் வந்து அவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா நாலு முகம் இல்லாத பிரம்மா ரெண்டு நாலு ரெண்டு இல்லை அச்சதுர்லோச்சனோ அச்சதுர்வதனோ பிரம்மா த்விபாகுர் அபரோ ஹரிஹி ரெண்டு கையுள்ள மகாவிஷ்ணு மூணாவது கண்ணில் சிவன் கண்ணில்லாத சிவன் நாங்கள் அவரை சிவன் பிரம்மா விஷ்ணு மூணுவினுடைய ஸ்வரூபங்கிறதுக்காக வேதவியாசரை இப்படி சொல்கிறாங்க அச்சதுர்வதனோ பிரம்மா த்விபாகுர் அபரோ ஹரிஹி அபால லோச்சன சம்பு பகவான் பாதராயணா அப்படின்னு சொல்லி வேதவியாசரை சொல்கிறோம் அப்பேற்பட்ட வேதவியாசரால் இயற்றப்பட்டது ஸ்ரீமத் பகவத்கீதை புராண முனினாம் வியாசேன மத்தியே மகாபாரதம் மத்தியே கிரசிதாம் அத்வைத்த அமிர்த வருஷிணி அத்வைதம்ங்கிற அமிர்தத்தை இது பொழிதான் இந்த பகவத்கீதை நீங்கள் படிக்க படிக்க பகவத்கீதையில் பல இடத்துல வேற்றுமை என்பது மாயை வேற்றுமை என்பது பொய் இருப்பது ஒன்றே மெய் எல்லாம் ஒரே பொருள் அத்வைத்தம்னு பல இடங்களில் சொல்கிறார் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார் வேற வேறையாக பார்க்குற ஞானம் வந்து ஒன்றை தப்பாக பார்க்குற ஞானம் வந்து தாமச ஞானம் வேற வேறையாக பார்க்குற ஞானம் வந்து ராஜசானம் எல்லாம் ஒன்றாக பார்க்குற ஞானம் தான் அத்வை சாத்விக ஞானத்தை மூணாக பிரித்து அப்படி சொல்கிறார் கிருஷ்ணர் அதனால அத்வைத அமுதத்தை பொழிகிறது பகவத்கீதை பகவத்கீதையை படிக்க படிக்க என்னாகும்னு கேட்டால் நீங்கள் யாரை பார்த்தும் பொறாமையே படமாட்டிங்க பொறாமப்பட முடியாது உங்களால் ஏன்னு கேட்டால் எல்லாரும் நான் தான் இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் நான் தான் இப்போ பிறந்திருக்கிறவங்களும் நான் தான் இனிமேல் பிறக்க போகிறவங்களும் நான் தான் எல்லாமே நான் தான் உடல்கள் வேறு மனங்கள் வேறு ஆனால் எல்லாம் ஒரே சைத்தன்யம் தான் சங்கராச்சாரியர் பஜகோவிந்தத்தில் சொன்னார் யயி மயிச்ச அந்நிய ச ஏகோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி மயி அசகிஷ்ணு துவயி மயிச்சான்யேகோ விஷ்ணு உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எல்லோரிடத்திலும் இருப்பது விஷ்ணு ஒருவனே அநியாயமாக அனாவசியமாக ஏன் என்ன பார்த்து நீ கோபிக்கிற வியர்த்தம் குப்பியசி மையசஹகிஷ்ணு சர்வத்திர உத்ஸிருஜ பேத அஜானம் எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த பேத புத்தியை தூக்கி ஏறி விட அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த அத்வைத தத்துவத்தை மழையாக அமுத மழையாக பொழிகின்றவள் பகவத்கீதை தாய் அத்தகைய தாயாகிய உன்னை நான் வணங்குகிறேன் அம்மா பகவத்கீதை தாயே நீ நாராயணனால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டவள் நீ வேதவியாசரால் மகாபாரதத்தின் மத்தியில் அமைக்கப்பட்டவள் நீ அத்வைத அமுதத்தை பொழிபவள் அத்வைதாமிரத வருஷினியும் பகவத்தீம் நிறைய பேர் அத்தியாயம் ரொம்ப நாள் படித்தவங்களே உடையவள் இருக்கு நான் பிறகு விளக்கிறேன் அஷ்டாதீம் அம்பத்வாம் அனுசந்தாமி பகவத்கீதை பகத்வேஷினி நான் இதுக்கு இந்த அளவில் அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் அடுத்த முறை நம்முடைய அந்தரயோக சொற்பொழிவிலே இதை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்